வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்தி சேவை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் இருபத்தி நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் மாமல்லபுரத்தை அடுத்து திருவிழந்தையில் வருகிற பதினொன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் பிரம்மாண்டமான ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெறவுள்ளது இதனை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் விவசாயியின் வங்கி கணக்கில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக கரூர் வைசியா வங்கி மேலாளர் உட்பட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் தொட்டியம் ஒன்றிய திமுக செயலாளராக இருந்த சீமானூர் பிரபு காவிரி உரிமை மீட்பு நடைப்பயணத்தின் போது மாரடைப்பேற்பட்டு காலமானார் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடவும் வலியுறுத்தி தமிழ் திரையுலகம் சார்பில் அறவழி போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று நடைபெற்றது இதில் விஜய் கமல் ரஜினி தனுஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காவிரி மேலாண்மை விவகாரத்தில் ஐ வீரர்கள் கருப்பு பட்டை அணிந்து விளையாடலாம் ரசிகர்கள் கருப்பு உடை செல்லலாம் என ரஜினிகாந்த் யோசனை தெரிவித்தார் பாமக சார்பில் வரும் பதினொன்றாம் தேதி நடைபெறும் முழு போராட்டத்துக்கு திமுக ஆதரவு அளிப்பதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி அம்மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அருணாச்சல பிரதேசத்தை சீனா தெற்கு திபெத் என்று கூறி உரிமை கொண்டாடி வருகிறது ஆனால் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என இந்திய தெரிவித்துள்ளது அதிகாரிகளின் கவனக்குறைவால் அகமதாபாத் பூரி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்ஜின் இல்லாமல் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்தியது கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒராண்டில் எழுபத்தி ஏழாயிரத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்காக பிரத்யேக சமுதாய வானொலி சேவையை கேரள அரசு அறிமுகம் செய்ய உள்ளது நாடு முழுவதும் உள்ள பதினாறு மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒரு தமிழர் கூட துணைவேந்தராக பதவி வகிக்கவில்லை என தெரியவந்துள்ளது ஓட்டுநராக பணியாற்றி வரும் இந்தியருக்கு அபுதாபி லாட்டரியில் ரூபாய் ஒரு கோடி பரிசு கிடைத்துள்ளது பப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்சர் அளவுகளில் மூன்றாக பதிவானது தமிழக வாழ்வாதார பிரச்சினைகளுக்காக லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு முன்பாக வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் போராட்டத்தை நடத்தவுள்ளனர் அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் இரண்டு ராணுவ வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் சிங்கப்பூர் நாட்டின் எதிர்க்கட்சியின் பொதுச் செயலாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தம் சிங் போட்டியின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வணிகச்செய்திகள் வரத்து அதிகரிப்பால் கோயம்பேடு சந்தையில் பீட்ரூட் முட்டைக்கோஸ் ஆகிய காய்கறிகளின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது அவை கிலோ ஆறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகின்றன கடந்த இருபது வருடத்தில் உலகளவில் பணக்காரர்களின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி நான்கில் உயர்ந்துள்ளது ஜியோ மூலம் உள்நாட்டு உற்பத்தி ஐந்து வளர்ச்சி அடையும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் படிவங்களை பற்றிய அறிவிப்பு ஆணையை மத்திய நேரடி வரி விதிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ளது தென்மாநிலங்களின் சிறிய நகரங்களில் தொழில் முன்னேற்றத்திற்காக மாநில அரசுகளுடன் சிஐ இணைந்து செயல்படும் என அதன் அமைப்பின் தென்மண்டல தலைவர் ஆர் தினேஷ் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான அறுபத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதலில் இந்திய வீராங்கனை பூனம் யாதவ் தங்கப்பதக்கம் என்றார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் தங்கப்பதக்கமும் ஹீனா சித்து வெள்ளிப்பதக்கமும் என்று அசத்தினர் மேலும் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர் ரவிக்குமார் வெண்கலப் பதக்கம் என்றார் இந்திய பெண்கள் அணி டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் என்று அசத்தியுள்ளது இதுவரை காமன்வெல்த் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் என பத்து பதக்கங்களை பெற்றுள்ளது பதினோராவது ஐ போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் அணிக்கு ரூபாய் இருபது கோடி பரிசாக வழங்கப்படும் என ஐ பி எல் நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று நடைபெற்ற போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி டெல்லி டேடெபிள்ஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது சென்னையில் இருந்து ஐ போட்டியை திருவனந்தபுரம் அல்லது கொச்சிக்கு மாற்றுவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் சிட்டி அணியை தோற்கடித்தது திரைச் மோராட்டம் செய்வதில் எந்தவிதமான உடன்பாடும் திரையுலகினர் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று நடிகர் சிம்பு கூறியுள்ளார் நடிகை திலகம் சாவித்ரி வாழ்க்கை வரலாறு படத்தில் சமந்தா மதுரவாணி என்னும் பத்திரிகையாளராக நடிகரார் நிறைய பேசினால் எதிரிகளைத்தான் சம்பாதிக்க வேண்டி என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் மெர்சல் பட சாதனையை சமீபத்தில் வெளிவந்த ராம்சரணின் ரங்கஸ்தலம் படம் முறியடித்துள்ளது அமெரிக்காவில் மூன்று மில்லியன் டாலர் வரை வசூல் செய்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடக்க இனைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்